அடிமைகளான பெண்களை அடிக்காதம் அவர்கள் கூறினார்கள் நபி சலுல்லு அலிஹி வசல்லம் அவர்களிடம் உமர் ரவி அல்லாஹன் அவர்கள் வந்து பெண்கள் அடிக்கப்படாததால் தங்களின் கணவர்களுக்கு எதிராக தைரியம் பெற்று விட்டார்கள் என்று கூறினார்கள் நபி சொல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் பெண்களை அடிப்பதற்கு அனுமதி வழங்கினார்கள் உடனே அதிகமான பெண்கள் தங்களின் கணவர்கள் பற்றி முறையிட்டவர்களாக நபி சொல்லாஹு அலிஹிவா அவர்களின் குடும்பத்தாரிடம் அப்போது நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் தங்கள் கணவர்களை குறை பெண்கள் இந்த முகம்மதின் குடும்பத்தினரை சுற்றி வருகின்றனர் குறை அளவுக்கு நடக்கும் கணவர்களாகி அவர்கள் உங்களில் சிறந்தவர்களாக இல்லை என்று கூறினார்கள் அபோதாபோத் இரண்டு ஒன்று நான்கு ஆறு